வணக்கம் நட்டிலையின் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி சேவை ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி ஆடி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட திமுக நிர்வாகிகளை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் நீக்கம் செய்துள்ளார் திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு செய்தியால் பாதிக்கப்பட்டு அதிர்ச்சியிலும் தற்கொலை செய்தும் மேலும் ஐந்து திமுகவினர் மரணமடைந்துள்ளனர் தமிழகம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி மூன்று நீதிமன்றங்களில் காட்சி மூலம் விசாரணை நடத்தும் வசதியை ஏற்படுத்த இருபத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தொன்னூத்தி முறை தனது மரண செய்தியை கேட்டு தானே சிரித்த தலைவர் என கவிதை எழுதியுள்ளார் மனுஷகுத்ரன் கோவை சுந்தராபுரம் பகுதியில் நேற்று காலை அதிவேகமாக வந்த சொகுசுக்கார் சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது மோதியதில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தமிழ் திரையுலகில் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருபவர் தெலுங்கு நடிகை ஸ்ரீரெட்டி பட வாய்ப்புக்காக தன்னை எப்படியெல்லாம் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டனர் என்று தமிழ் திரையுலக இயக்குனர் நடிகர்கள் என சிலர் மீது இவர் பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இதனால் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பு கிளம்பியுள்ளது தமிழகத்தில் பல இடங்களில் ரூபாய் 25 ஐந்து கோடி செலவில் கட்டப்பட்ட காவலர் குடியிருப்புகளை காணொலி காட்சி மூலம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு நடைபெற உள்ள நிலையில் விருப்பமுள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பல்வேறு சம்பவங்களில் உயிரிழந்த பத்தொன்பது காவலர் குடும்பத்துக்கு தலா ரூபாய் மூன்று லட்சம் வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அஞ்சல் துறையில் உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மாவட்ட அளவில் நடந்த இருநூறு மீட்டர் ஓட்ட புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் கோத்ராப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஜெயராணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் ரூபாய் பதினோராயிரம் கோடி செலவில் டெல்லியிலிருந்து மீரட் வரை உலக அதிநவீன நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது திறக்கப்பட்ட இரண்டே மாதத்தில் இச்சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்ஆர்சி விவகாரத்தில் கருத்து கூறிய மம்தா பானர்ஜி மீது போலீசார் இரு வழக்குகள் பதிவு செய்துள்ளனர் திமுகவின் நற்பெயருக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிப்பதாக மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித் குமார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை காவிரி மருத்துவமனைக்கு சென்று நேரில் சந்தித்து கருணாநிதியின் நலம் குறித்து விசாரித்தார் இரண்டாயிரத்தி மார்ச் மாதத்தில் முடிவடைந்த நான்காவது காலாண்டில் ரூபாய் ஐம்பத்தி கோடி வரை வாராக்கடன் பிரச்சனையால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள ஐடி வங்கியின் நாற்பத்தி பங்குகளை எல்ஐசி வாங்குவதற்கான ஒப்புதலை எல்ஐசி யின் ஆணைய குழு சமீபத்தில் வழங்கியிருந்தது தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையும் அதற்கான ஒப்புதலை தந்துள்ளது சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ க்கு மாற்ற அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் இலக்கியங்கள் அங்கீகாரம் பெற மொழிபெயர்ப்பு அவசியம் என்று ஹாங்காங் மொழியியல் அறிஞர் ஜார்ஜ் ஜேம்ஸ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே கடத்தலுக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த மணலை ஜேசிபி இயந்திரம் மூலம் மீண்டும் ஆற்றுக்குள் கொட்டுவதற்கு புதன்கிழமை நடவடிக்கை எடுத்த வட்டாட்சியருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் காஞ்சிபுரம் திருத்தணி மயிலாடுதுறை தருமபுரி நாமக்கல் திருவண்ணாமலை மற்றும் திண்டிவனம் ஆகிய ஏழு நகரங்களில் ரூபாய் கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் நீங்க நல்ல இருக்கீங்களா தாத்தா என கருணாநிதிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாராளுமன்ற நடவடிக்கையை முடக்குவதால் அரசுக்கு இழப்பு கிடையாது நாட்டிற்கு தான் இழப்பு என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என மேலும் ஒரு கிராமத்தினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ போஸ் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி தமிழக முன்னாள் கவர்னர் பீஷ்ம நாராயண் சிங் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏற்றுமதியாளர்களுக்கான ஜிஎஸ்டி ரீபண்ட் ரூபாய் ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி முன்னூற்று கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் இரண்டு கோடி மதிப்புள்ள சுமார் 6 கிலோ தங்கு கட்டிகளை திருச்சி விமான நிலையத்தில் புதன்கிழமை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கறிஞர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜரான தூத்துக்குடி ஆட்சியருக்கு நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது உயர்கல்வி பெற தமிழகம் மிகச்சிறந்த இடம் என உயர்கல்வித்துறை செயலர் சுனில் பாலிவால் கூறியுள்ளார் கடைமடை பாசன பகுதிகளுக்கு மேட்டூரிலிருந்து திறந்து விடப்படும் நீர் சென்று சேராததற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் நல்லாசிரியர் விருதுக்கு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் பிரதீப் யாதவ் வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தானின் புதிய பிரதமராக பதவியேற்கவுள்ள இம்ரான்கானின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இஸ்லாமாபாத்தில் உள்ள அமைச்சர்கள் குடியிருப்பு பகுதி வீடு அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வரும் நவம்பரில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் போலி கணக்குகளையும் அரசியல் பிரச்சாரங்கள் தொடர்புடைய பக்கங்களையும் ஃபேஸ்புக் நீக்கியுள்ளது பாகிஸ்தானின் பிரதமராக பொறுப்பு ஏற்கவுள்ள இம்ரான்கான் தனது பதவியேற்பு விழாவிற்கு அமீர்கான் சுனில் கவாஸ்கர் கபில் ஆகியோருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் வடகொரியா மீண்டும் ஏவுகணைகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்க உளவு அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன ஸ்வீடன் நாட்டின் அரசு பரம்பரைக்கு சொந்தமான இரு மகுடங்கள் மற்றும் மன்னரின் செங்கோல் ஆகியவை திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகிறது பொது அறிவு குவியல் நித்தம்பர் முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்